வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் இரண்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு வில்லியம் டைல் என்பவர் ஒபீடியன்ஸ் ஆப் கிறிஸ்டியன் மேன் என்ற நூலை வெளியிட்டார் இந்த நூலில் அந்நாளைய அரசர்கள் கடைபிடிக்க வேண்டிய தெய்வ கட்டளைகள் மற்றும் அரசர்களது உரிமைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாக் கார்டியே என்பவர் மான் நகரை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ரோம் நகரம் மீண்டும் இத்தாலியுடன் இணைவதற்கு ஆதரவாக மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஜாப்னா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான எஸ் எஸ் என்ற பயணிகள் கப்பல் தனது வெள்ளோட்டத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் லோகி பெயர்ட் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டியை இயக்கி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கினி பிரான் இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற மாணவர்களின் அமைதி போராட்டத்தின் முடிவில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சீனாவின் போயிங் விமானம் கடத்தப்பட்ட பிறகு அது குவாங் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் நின்ற இரு விமானங்களுடன் மோதியதில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிரேசிலில் சிறை கைதிகளின் போராட்டம் ஒன்றின் போது கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் நகரில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு நாட் டர்னர் அமெரிக்க அடிமை கிளர்ச்சி தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காசிவாசி செந்திநாதையர் ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுவாமி அபேதானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வியாக்கத் அலிகான் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரஹாம் கிரீன் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவசுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி வி தமிழக பத்திரிகையாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு எல்கே பி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப நீலகண்டன் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐராவதம் மகாதேவன் தமிழக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாண்டியராஜன் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டாம் மூடி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரச்சனா பானர்ஜி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா ரவிவர்மா இந்திய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமராஜர் தமிழக முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் கொத்தவா வலைக் இலங்கை படைத்துறை அதிகாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஹொன்னப்ப பாகவதர் தென்னிந்திய கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொள்ளாச்சி நாம் மகாலிங்கம் தமிழக தொழிலதிபர் மக்கள் சேவையாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி அனைத்துலக வன்முறையற்ற தினம் என்று கினி விடுதலை நாள் தேசிய தாத்தா பாட்டிகள் தினம் இத்தினம் இத்தாலியில் கொண்டாடப்படுகிறது உலக பண்ணை விலங்குகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே